प्रपन्न ம் பிரபாரிஜாத்தய தோற்றவேத்தைக்கணா கிருஷ்ணா கீதாஹே நம அந்த காலேஜ் கலே भगवान श्री சமதிஷ்ணர் மரண காலம் பிரயாண காலம் ரெண்டும் ஒன்று தான் இந்த ஜீவன் சரீரத்திலேருந்து கிளம்புற நேரத்தை சொல்கிறார் அந்த காலேஜ பகவான் ஸ்ரீகிருஷ்ணர் பிரயாண கால ஸ்மரணத்தை உபதேசிக்க தொடங்கியிருக்கார் இது அஞ்சாவது ஸ்லோகத்திலிருந்து ஆரம்பித்து பதினாலாவது ஸ்லோகம் வரைக்கும் இந்த விஷயம் போக போகிறது ஆகவே இந்த அத்தியாயத்தினுடைய ஒரு முக்கியமான விஷயமாக இந்த பகுதி உபதேசிக்கப்பட்டிருக்கு அந்த காலேச்ச கடைசி காலம் வரைக்கும் ஏன்னா கடைசி காலத்தில் பகவான் நினைக்கிறதுங்கிறது ரொம்ப கடினம் ஆக அந்த காலேச்ச மாமேவஸ்மரன் என்னையே நினைத்து கொண்டு அந்த சாங்கிறத அப்பிங்கிற அர்த்தத்தில் அந்த காலே அப்பி கடைசி காலத்திலும் மாமேவ ஸ்மரன் என்னையே தியானித்து கொண்டு என்னையேங்கிறதுக்கு இங்கே அர்த்தம் நிர்குண பிரம்மத்தை தியானம் பண்ணிக்கொண்டு அப்படின்னும் எடுத்துக்கலாம் சகுண பிரம்மத்தை தியானம் பண்ணி கொண்டுன்னு எடுத்துக்கலாம் யார் யார் உண்மையை உணர்ந்திருக்கிறார்களோ அதை பொறுத்தது முக்கியமாக இங்கே ஹிரண்ய கர்ப்ப தியானத்தை தான் விசேஷமாக சொல்ல போகிறோம் ஆகையினால இறைவனையே எண்ணிக்கொண்டு சச்சிதானந்த ஸ்வரூபமாகிய பகவானையே தியானம் செய்து கொண்டு கலேவரம் முக்துவா இந்த ஏவான்னு பகவான் சொல்லியிருக்கார் இல்லையா இந்த மாமேவான்னு சொல்லியிருக்கார் ஏவங்கிற விஷயம் என்னன்னு கேட்டால் வேறு எந்த தத்துவங்களையும் நினைக்காமல் இறைவன மாத்திரம் நினைக்கிறது கலேவரம் முக்துவா கலேவரம்னா உடம்பு ஷரீரம் முக்துவா முக்துவான்னா விட்டுவிட்டு கடைசி காலத்திலும் என்னையே தியானித்து கொண்டு ஷரீரத்தை விட்டுவிட்டு யகா பிரயாத்தி யவன் எந்த ஜீவன் பிரயாத்தி பிரயாணம் செய்கிறானோ உடம்பை விட்டு நன்றாக கிளம்பி செல்கிறானோ இதை இனி விரிவாக விளக்கி சொல்ல போகிறார் நம்ம பார்க்கலாம் சா மத்பாவம் யாதி அவன் விஷ்ணுவின் ஸ்வரூபத்தை அடைகிறான் கடைசி வரைக்கும் பகவத் சிந்தனையிலேயே இருக்கணும் எந்த தத்துவத்தை மோட்சத்துக்காக நம்ம படிக்கிறோமோ அந்த தத்துவ ஞானத்திலேயே நிஷ்டையோடு விளக்க உரை ஆசிரியர்களால் உபதேசிக்கப்படுறது சகா மத்பாவம் யாதி அவன் என் சொரூபத்தை அடைகிறான் இறைவன் எங்கும் நீக்க வர நிறைந்திருப்பவர் எல்லாமாக இருப்பவர் அப்படிங்கிற உண்மையை நாம் மறக்கக்கூடாது அத்த சம்சயா நாஸ்தி நாஸ்தியற்ற சம்சயாங்கிறது கடைசி வாக்கியம் அதனுடைய பொருள் இந்த விஷயத்தில் சந்தேகமே பட அதாவது மறுபடியும் இவனுக்கு சரீரம் எடுக்கக்கூடிய தன்மையே கிடையாது புனர்ஜென்மா கிடையாது மோட்சம்தான் அர்த்தம் ஆக இறைவனையே அவன் அடைகிறான் நிச்சயமாக அவனுக்கு மறுபிறவி இல்லை இதில் சந்தேகப்பட வேண்டிய அவசியம் இல்லை இது உறுதிங்கிறதுக்காக அழுத்தம் கொடுத்து சொல்கிறார் பகவான் இதில் ஒரு முக்கியமான விஷயம் இருக்கு அதை இனிமேல் சொல்ல போகிறார் பகவான் அதாவது தொடர்ந்து நன்றாக இருக்கிற போதே இறைவனை நினச்சி பழகணும் எப்போ வேணுமானாலும் நம்ம உடம்புலிருந்து உயிர் பிரிய வேண்டி இருக்கும் அதுக்கு நாம் எப்போவும் ப்ரிப்பேர்டாக தயாராக இருக்கணும் ஆகையினால் எப்பவும் நம்முடைய மனசில் ஆழமாக இறைவனை பற்றி தான் இருக்கணும் உற்றாரை ஆண் வேண்டேன் ஊர் வேண்டேன் பேர் வேண்டேன் கற்றாரை ஆண் வேண்டேன் கற்பனவும் இனியமையும் குற்றாலத்து அமர்ந்துரையும் கூத்தா முந்தன் குறைகளற்கே கற்றாவின் மனம்போல கசிந்து உருக வேண்டுவனேன்னு மாணிக்க வாட்சகர் பாடினார் இது மாதிரி எத்தனையோ அற்புதமான பாடல்கள்லாம் இருக்குது அதனால்தான் நிறைய பேர் அப்பப்போ முருகா முருகான்னு சொல்லிகிட்டு இருப்பாங்க வாய் சொன்னால் போகாது மனசு இறைவனையே ஆழ்ந்து எண்ணணும் இறைவனுடைய லக்ஷணங்களெல்லாம் எண்ணணும் திருக்குறளில் பத்து குரலில் சொல்லப்பட்டிருக்கிற அந்த கடவுள் வாழ்த்து பகுதியில் சொல்லியிருக்கிற கடவுள் லக்ஷணங்களை எல்லாம் நினச்சி கொண்டிருந்தாலே போகிறோம் இறைவனுடைய திருநாமத்தையும் சொல்லணும் இறைவனுடைய இலக்கணங்களையும் தியானம் பண்ணணும் அப்படி பண்ணினோமே ஆனால் எந்த நேரத்தில் உடம்பை விட்டு உயிர் கிளம்புற போது நாம் சந்தோஷமாக மகிழ்ச்சியாக இந்த சரீரத்தை விட்டு கிளம்பி இறைமயமாக ஆகிவிடுவோம் என்பதுதான் இந்த ஸ்லோகத்தினுடைய விஷயம் இதை தொடர்ந்து விஸ்தாரமாக பகவான் உபதேசிக்கப் போகிறார் நாம் தொடர்ந்து படிக்கிறதுக்கு பகவானை பிரார்த்தனை பண்ணி